وما أمر فرعون بالرشيد يقدم قومه يوم القيامة فأوردهم النار وبئس البرد المورود وأطبعوا في هذه لعنة ويوم القيامة بئس الرفد المرفود ذلك من أنباء القرآن قصه عليك منها قائم وحصيد صدق கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர் அல்லாஹாலாவுடைய கிருபையால் அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய தொண்ணூத்தி அஞ்சு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டன உலகது அர்சல்னா முசா பி ஆயா தினா சுல்தானி முபீன் திட்டமாக நாம் மூசா அலிஹிசலாம் அவர்களை நம்முடைய அற்புதங்களை கொண்டும் தெளிவான ஆதாரத்தை கொண்டும் ஃபிராவுனிடத்திலும் அவனுடைய கூட்டத்தாரிடத்திலும் தூதராக அனுப்பினோம் ஆனால் அவர்கள் பத்தபோ அம்ரஃபிரவுன் ஃபிராவுனுடைய கட்டளையை அவர்கள் பின்பற்றினார்கள் ஒமா அம்ருபிராவ் அபி ரஷீத் பிராவுனுடைய கட்டளையோ அது நேர்மையானதாக இல்லை என்று அல்லாஹாலா முதலிலே குறிப்பிடுகின்றான் மூசா அலிஹலாம் ஃபிராவின் சம்ம மூசா அவர்கள் சம்பந்தமாகவும் ஃபிராவின் சம்பந்தமாகவும் முன்னால் உள்ள சூறாக்களிலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன இங்கே மூசா அலி அவர்களுடைய விஷயத்தை குறைத்து பிறாவனும் அவனை சார்ந்தவர்களுடைய விஷயத்தை கொஞ்சம் அதிகமாகல்லாகத்தால சொல்லுகின்றான் நம்முடைய அற்புதங்களை கொண்டு அனுப்பினோம் என்று சொன்னால் ஒன்பது விதமான மொஜிசாத்துகள் அற்புதங்கள் அவர்களுக்கு தரப்பட்டிருந்தன அவற்றிலே மிக முக்கியமாக அவர்களுடைய கையிலே வைத்திருந்த கைத்தடி அசா அது ஒரு பெரிய மொஜிசாவாக இருந்தது பிறகு அவர்களுடைய கையே ஒரு மோஜிசாவாக அல்லாஹாலா ஆக்கி தந்திருந்தான் சட்டைக்குள்ளே கையை விட்டு வெளியே எடுத்தால் தேவைப்படுகின்ற நேரத்திலே அல்லாஹ் நாடுகின்ற நேரத்தில் அது சூரியனை விட பிரகாசம் அந்த கை இலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை அல்லாஹத்தல்லா உண்டாக்கி வைத்திருந்தான் அது ஒரு பெரிய மோஜிசா நீண்ட காலம் பிராவனிடத்தில் பிரச்சாரம் செய்த பின்னால் அவன் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தற்காலிகமாக சில இடையூறுகளை சில தண்டனைகளை அவனுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் அல்லாஹாலா கொடுத்தான் ஒரு தடவை ஒரு பெரும் வெள்ளத்தை அனுப்பினான் அந்த வெள்ள பிரளயத்தினால் பிராவனும் பிராவனை சார்ந்தவர்களும் சிரமப்பட்டார்கள் மூசா அலேஸ்லாம் அவர்களும் அவர்களைச் சார்ந்தவர்களும் அதிலே எந்த விதமான சிரமமும் இல்லாமல் இருந்தார்கள் என்ற வரலாறு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றது அது சில நாள்களுக்கு பின்னால் பிற வேண்டுகோள் மூசா அலேஸ்லாம் அவர்கள் அல்லாஹாலத்தில் கேட்டார்கள் அதை நீக்கினான் அல்லாஹால பிறகு வெட்டுக்களியை அனுப்பினான் ஏராளமான வெட்டுக்களிகள் சாதாரணமாக நாம் பார்க்கின்றோம் சில நேரங்களிலே சில காலங்களிலே வெட்டுக்கிளிகள் நிறைய வந்துவிடும் அதனால் மிகப்பெரிய சிரமங்கள் மனிதர்களுக்கு ஏற்படும் சாதாரணமாக காடுகளிலே இருக்கக்கூடிய தோட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த வெட்டிக வெட்டுக்கிளிகளின் மூலமாக அவ்வளோ பெரிய துன்பங்கள் விளைந்து விடாது இருந்தாலும் மனிதர்களுக்கு சிரமமாக இருக்கும் அல்லாஹாலாவுடைய தண்டனையாக வெட்டுக்களிகளை அல்லாஹ் அனுப்பினான் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் அது அவர்களுடைய ஃபிராவனுடைய பிராவனை கூட்டத்தாருடைய வீடுகளிலே அவர்களுடைய இடங்களிலே அவர்களுடைய படுக்கை அறைகளிலே அவருடைய சமையல் பாத்திரங்களிலே சமையல் செய்யப்பட்ட அந்த சமையல் உணவுப் பொருள்களிலே இவை அனைத்திலும் வெட்டுக்கிளி வந்து விழக்கூடிய சூழ்நிலை இருந்தது அவர்கள் சாப்பிட முடியாமல் தவித்தார்கள் சிரமப்பட்டார்கள் ஒரு சில நாள்களுக்கு பின்னால் ஃபிராவன் கேட்டுக்கொண்டான் மூசா அலை துவா செய்தார்கள் அது நிறுத்தப்பட்டது ஆனாலும் ஈமன் கொள்ளவில்லை பிறகு அதே போன்று பேன் தலையிலே ஊர்ந்து திரியக்கூடிய பேன் அதை அனுப்பினான் ஏராளமான பேண்கள் கணக்கில் அடங்காதவை ஒன்று ரெண்டு பேன் இருந்தாவே தலையில் மனிதனுடைய நிலை தடுமாறிவிடும் பெண்களுக்கு நாம் பார்க்கின்றோம் அதிகமான பேண்கள் இருந்தால் அதை எப்படியாவது போக்கியாக வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகள் செய்கின்றார்கள் அந்த பேனின் காரணமாக அந்த பெண்ணுடன் கணவனும் சேர்ந்து படுக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்பட்டு விடுகின்றது ஆனால் இங்கே எல்லாருடைய தலையிலும் பெண் தலையில் மட்டுமல்ல பாத்திரங்களிலே வீடுகளிலே படுக்கை அறையிலே மற்ற இடங்களிலே ஏன்னா அது தண்டனையாக அனுப்பப்பட்டது பிறகு அல்லாஹாலா அவன் ஈமான் கொள்ளுவதாக சொன்னான் நீக்கினான் நல்லாக ஆனால் மறுத்துவிட்டான் அதற்கு அடுத்தது தவளைகளை அல்லாஹத்தாலா அனுப்பினான் ஏராளமான தவளைகள் முந்தின சுரத்தில் ஆராஃப் அதற்கு முந்தைய அத்தியாயங்கள் ஆகியவற்றிலே வழக்கங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன அதற்கு பிறகு இரத்தத்தை அல்லாஹத்தால உண்டாக்கினான் எங்கு பார்த்தாலும் இரத்தமாக காட்சி அளித்தது அவர்கள் குடிக்கக்கூடிய நீர் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் உபயோகிக்கக்கூடிய பொருள்கள் இவை அனைத்திலும் இரத்தங்கள் நிறைந்திருந்தன அப்பொழுதும் அவன் ஈமான் கொள்ளவில்லை அதற்கு பிறகு அவனுடைய தோட்டம் துறவுகளிலே வயல்வெளிகளிலே பஞ்சத்தை ஏற்படுத்தி உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தினான் அல்லாஹத்தால நெல் தானியங்கள் எல்லாம் விளைவதில்லை அதிலே குறைவுகளை ஏற்படுத்தி பலவிதமான சூழ்நிலைகளை தண்டனைகளை அல்லாஹத்தாலாக கொடுத்தான் அப்பொழுதும் அவன் நீமான் கொள்ளவில்லை இதுவெல்லாம் மூசா அலைசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மொழிசாத்துகள் ஒன்பது விதமான மொழிசாத்துகள் அல்லாத்தாலா அதை எண்ணிக்கையற்ற குறிப்பிடுகின்றான் ஒன்பது என்பதாக அதைத்தான் அல்லாஹத்தமாக நம்முடைய அற்புதங்களை கொண்டு அனுப்பினோம் அற்புதங்கள் மட்டுமல்ல இன்னும் தெளிவான ஆதாரத்தை கொண்டும் அனுப்பினோம் அவர் அல்லாஹுடைய தெளிவான ஆதாரங்கள் பல இருந்தன அந்த ஆதாரத்தை கொண்டும் அனுப்பினோம் ஃபிராவுனிடத்திலும் அவனுடைய கூட்டத்தார் இடத்திலும் ஆனால் அவர்கள் ஃபிராவுனுக்கு பயந்து ஃபிராவினையே பின்பற்றினார்களே தவிர மூசா அலை இஸ்லாமர்கள் சொல்லுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை பத்தபவோ அம்ரஃபிராவுன ஃபிராவுனுடைய விஷயத்தை மட்டுமே அவர்கள் பின்பற்றினார்கள் பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அவனை தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் அல்லாகவை விட்டுவிட்டார்கள் மற்ற கோமுகளாவது சிலை தெய்வங்களை வைத்து வணங்கினார்கள் இவர்கள் ஃபிராவுனையே தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள் அந்த அரசனையே தெய்வமாக சரி தெய்வமாக கருதப்பட்ட அவன் மக்களுக்கு நேர் வழி காட்டினானா என்றால் நேர் வழியும் காட்டவில்லை நல்ல வழியே காட்டலை ஒமா அம்ரு ஃபிரா நபி ரஷீத் ஃபிராவுடைய வழி நேர்மையானதாக இல்லை நேர்மையான வழியை அவன் காட்டவில்லை இதன் காரணமாக அவன் அல்லாஹத்தாலாவுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் உரியவனாக ஆக்கப்பட்டு அழிக்கப்பட்டான் வெள்ளப்பிரளயத்திலே அது செய்தி முன்னாலே சொல்லப்பட்டது பிறகு கியாமத்தினாளில் அவனும் அவனை பின்பற்றியவர்களும் நரகத்திற்கு நரகத்திற்கு எப்படி செல்லுவார்கள் இங்கே எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி ஒரு இடத்திலே ஃபிராவன் வருகின்றான் என்று சொன்னால் ஃபிராவன் முன்னால் செல்லுவான் அவன் பெரிய அரசனாக இருந்தான் அவன் ஆடம்பரத்துடன் படோடோபத்துடன் மிக பெரும் காட்சிகளை கொண்டு அலங்காரங்களை கொண்டு முன்னால் செல்லுவான் அவனுக்கு பின்னால் அவனுடைய பரிவாரங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் அவனுக்கு பின்னால் செல்லுவார்கள் இதே மாதிரி நாளைக்கு குயாமத்து நாளிலே அந்த பரிவாரங்களோடு இதே மாதிரி நரகத்திற்கு செல்லுவான் அல்லாஹ் சொல்லுகின்றான் குயாமா குயாமத்து நாளில் அவனுடைய கவுமுகளுக்கு முன்னால் இவன் செல்லுவான் முன்னால போவான் பின்னாலஞ்சனங்கள்லாம் போவாங்க அவர்களை எல்லாம் இழுத்து கொண்டு போய் ஔரதகுமுன் நரகத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்த்துருவான் இங்கே ஆடம்பரமாக உலகத்திலே வாழ்ந்தான் அவனுக்கு பின்னால் மக்கள் எல்லாம் போனார்கள் அதே அங்கேயும் மக்கள் எல்லாம் அவனுக்கு பின்னாலே போவார்கள் ஆனால் இவன் போகக்கூடிய இடம் இது நரகத்திலே போய் இவன் விழுவான் அவர்களும் நரகத்திலே விழுவார்கள் அவுரதகும் அவர்களை அவன் கொண்டு செல்வான் இழுத்து செல்லுவான் கொண்டு செல்வான் அந்நார் நரகத்திற்கு கொண்டு செல்வான் இங்கே உலகத்தில் எப்படி இருந்தானோ அதே போன்று ஏன்னா குரான் தெளிவாகவே அல்லாஹத்தால சொல்லி காட்டுகின்றான் இப்பொழுதும் அவனுக்கு அந்த நரகத்தினுடைய தண்டன் நரகத்திற்கு செல்லுவது குயாமத்தினால் பின்னால்ல தீர்ப்பளிக்கப்படக்கூடிய அந்த காலத்தில் ஆனால் இப்பொழுதும் கூட நரகத்தினுடைய தண்டனையை அவன் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றான் ஆலமுல் பர்சஹஹ் என்ற அந்த இடத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் வேறொரு இடத்திலே சொல்லுகின்ற அவர்களுக்கு நரக நெருப்பு எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது இதுதான் நீ தங்கக்கூடிய இடம் செல்லக்கூடிய இடம் என்று சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஒதுவம் வாஷியா காலையிலும் மாலையிலும் வயோம தகோமுசா கியாமத்தினால் நிலை பெறும் பொழுது அதுஹிலு ஆலபிராவின் அஷத் லாதாப் மலைக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லுவான் பிற அவனுடைய கூட்டத்தாரை கடுமையான தண்டனையிலே நீங்கள் கொண்டு போய் சேருங்கள் என்று மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லுவான் என்று அல்லாஹா குறிப்பிடுகின்றான் அதே மாதிரி இங்கே அல்லாஹா சொல்லுவது அவன் முன்னால் போவான் பின்னால் மக்கள் எல்லாம் போவார்கள் அவன் எல்லோரையும் கொண்டு போய் நரகத்தில் சேர்த்துடுவான் விருது மௌரூஜ் அவன் வருமிடம் மிக கெட்டது விருது என்று சொன்னால் வாரித் என்பது பொதுவாக தண்ணீர் துறைக்கு வருவதற்கு பெயர் சொல்லுவது பெறுவதற்காக வேண்டிய தண்ணீர் பந்தலுக்கு போவார்கள் அதே வார்த்தையை கொண்டு அல்லாத்தல இவர்களை இந்த பிரட்டத்தாரையும் இவர்கள் நுழைய கூடிய வரக்கூடிய அந்த தண்ணீர் பந்தல் அங்கே தண்ணீர் இருக்கக்கூடிய பந்தல் இங்கே நரக நெருப்பு இருக்கக்கூடிய பந்தல் நெருப்பினுடைய இடம் அதை ஒப்பிட்டு அல்லாத்தலா எப்படி தாகசாந்தி பெறுவதற்காக வேண்டி தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்திற்கு மனிதர்களும் மற்ற மிருகங்கள் எல்லாம் வந்து தாகசாந்தி பெற்றுக் கொள்ளுகின்றார்களோ அதே போன்று இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு போய் நரகத்தினுடைய அந்த தண்டனையை அனுபவிப்பார்கள் என்ற கருத்திலே அது ரொம்ப கெட்ட இடம் பிசல் விருதுல்மோரூத் அவர்கள் வரக்கூடிய அந்த இடம் மிக கெட்டது என்பதாக சொல்லுகின்றான் உலகத்தில் தவறான வழியை பின்பற்றி செல்லக்கூடிய தலைவர்கள் தன் தவறான வழியை காட்டக்கூடிய தலைவர்கள் ஒரு தலைவர் இருக்கின்றார் அவருக்கு பின்னால் பல மனிதர்கள் கூட்டமாக செல்லுகின்றார்கள் தவறான வழியில் இதே நிலைதான் கொயாமத்தினாலும் அவன் தலைமையிலேயே அந்த கூட்டத்தார் போய் நரகத்துக்கு போயிடுவாங்க இது ஃபிராவனுடைய இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரியப்படுத்தப்படக்கூடிய கருத்து அல்லாஹால பொதுவாக குரான் சொல்லுகின்றான் அல்லவா எந்த தலைவர்களை எல்லாம் பின்பற்றினார்களோ அவர்கள் எல்லாம் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் சொல்லுவார்கள் அதே மாதிரி பிறனுடைய கூட்டத்தாரும் சொல்லுவார்கள் அல்லாஹை வர்ணிக்கின்றான் குரான் வேறொரு இடத்திலே சொல்லுகின்றான் எங்களுடைய ரப்பே நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களிலே உள்ள பெரியவர்களுக்கும் நாங்கள் வழிபட்டோம் அவல்லூன சபீலா அவர்கள் எங்களை வழி தவற செய்து விட்டார்கள் நாங்களா போகலை எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது தலைவர் என்று சில பேர் இருந்தாங்க தலைவர்கள் என்று அவர்களை நாங்கள் பின்பற்றினோம் எங்களுக்கு தப்பான வழியை காட்டிட்டாங்க ஆகவே எங்களுக்கும் தண்டனை கொடுக்கறதை நிச்சயம் நீ கொடுக்க போற இருந்தாலும் எங்களுக்கு வழி காட்டினாங்க பாருங்கள் அந்த தலைவர்கள் அவங்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனை கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரப்பனா என் எங்களுடைய ரப்பே ஆத்திஹிம் மின் ஆதாப் அவர்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனையை நீ வழங்குவாயாக என்று சொல்லுவார்கள் அல்லாஹால சொல்லுவான் எல்லாருக்குமே ரெண்டு மடங்கு தான்ப்பா அவங்களுக்கு தலைவருக்கு மட்டுமின்ன உங்க தொண்டர்களுக்கு சேர்த்து ரெண்டு மடங்கு தான் என்று அல்லாஹத்தாலா சொல்லுவார் யார் தலைவராக இருக்கின்றாரோ அவர் முன்னாலே செல்லுவார் என்ன சொல்லப்போனால் இன்னொரு அதிசயின் அறிவிப்பி அறிவிப்பின்படி அந்த தலைவருக்கு ஒரு கொடி கொடுக்கப்படும் அந்த கொடியை பார்த்துக்கிட்டே பின்னால் போவாங்க இந்த ஹஜ்ஜுடைய டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டம் நிறையா இருக்கிறதுனால முன்னால் வழிகாட்டியாக ஒருவத்தர் செல்லுவார் அவர் பெரிய குச்சியை தூக்கி பிடிச்சிக்குவார் ஏதாச்சும் ஒரு டப்பா மாட்டிக்குவார் அதை பார்த்துக்கிட்டே பின்னால் உள்ளவங்க அடையாளம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அது மாதிரி அவர் ஒரு கொடியை பிடிச்சிருப்பார் அந்த கொடியை பார்த்து அவங்களை பின்பற்றியவர்கள் எல்லாம் பின்னால் போயிட்டே இருப்பான் ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் சொல்லுகின்றார்கள் இம்ராவுல் கைஸ் என்று ஒரு பெரும் புலவர் இருந்தார் அரபு நாட்டில் அவனுடைய பாடல்கள் மிக பிரபலமானவை மிக அற்புதமான பாடல்களெல்லாம் எழுதினார் இமராவுல் கைஸ் என்பவர் அவன் அரபு நாட்டுடைய ஷோராக்கள் கவிஞர்கள் இருக்கின்றார் அந்த கவிஞர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் அரபு நாட்டு கவிஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் இப்போ நம்ம நாட்டில் சொல்கிறாங்களா இல்லையா இந்த இப்போ இருக்கக்கூடிய கவிஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் அல்லது அவருக்கு அடுத்தாவ பாரதிதாசன் அது மாதிரி முன்னால் உள்ள சில பேர் முஸ்லீம்களில் சில கவிஞர்கள் இருந்திருக்காங்க அது மாதிரி அரபு நாட்டில் உள்ள கவிஞர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன் எமரா உல் கைஸ் என்பவன் ரசூல்லாய் சல்லா அலிசன் சொல்லுகின்றார்கள் எம்ரா உல் கைஸ் ஹாமில் என்னார் ஜாகிலீயத்துடைய அந்த கவிஞர்களுடைய கொடியை ஏந்தி முன்னால் செல்லுவான் நரகத்திற்கு செல்லுவான் என்பதாக அவன் கொடியை பிடிச்சிட்டு போவான் எங்கே போவான் நேராக நரகத்துக்கு அவரை பின்பற்றிய அந்த கவிஞர்கள் எல்லாம் பின்னால் போவாங்க எல்லாம் உள்ளே உள்ளுவாங்க என்று சொல்லாய் சல்லாஹாலிஸ்வலம் சொல்லுகின்றார்கள் அது மாதிரி போகக்கூடிய இடம் ரொம்ப கெட்டது வி செல் மௌரூத் அவர்கள் செல்லக்கூடிய வரக்கூடிய இடம் மிக கெட்டது ஓ உத்து இதே மாதிரி தான் யார் யார் வழிகேட்டை உண்டாக்கி தவறான வழியை உண்டாக்கி மக்களை வழி எடுத்து தங்களுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தண்டனை கிடைக்கும் மூமின்களாக முஸ்லீம்களாக இருந்தால் மூமின்களில் முஸ்லீம்கள்லேயே சில பேர் தவறான வழிகாட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவள் அப்போ நிறைய பார்க்குறோம் பெரும் பெரும் கூட்டத்தெல்லாம் சேர்த்துடுறாங்க அவங்க பெரிய கூட்டம் ஒரு போஸ்டர் அடித்து ஓட்டினாங்கன்னா அப்போ இருபதனாயிரம் பேர் முப்பதுனாயிரம் பேர் ஐம்பதுனாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் சேர்ந்துடுறாங்க அந்த ஒரு தலைவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் அவரோடு தான் போவார்கள் கியாமத்து நாளிலும் நிறைய தீர்ப்பா அல்லது அல்லவா என்பது அல்லாஹாலாவுக்கு தெரியும் என்ன தண்டனை மா இங்கே உலகத்தில் மற்ற சுனஜமாத்துடைய கொள்கையினுடைய ம அடிப்படைக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய பல்வேறு விதமான அமைப்புகளை நாம் பார்க்கின்றோம் இவர்கள் எல்லாம் பெரும் பெரும் கூட்டத்தை அவர்களுக்கெல்லாம் இதே நிலை தான் என்பதும் இங்கே விளக்கப்படுகின்றது ஓத்யாதிகான அவர்கள் இந்த உலகத்திலும் அல்லாஹுடைய சாபத்தை சாபத்தினால் தொடரப்பட்டார்கள் சாபத்துக்குரியவர்களாக ஆனார்கள் அப்படிங்கிறது அல்லாஹலா ஊத்துமியோ அவர்கள் தொடரப்பட்டார்கள் தொடர்ந்து அந்த சாபம் கிடைத்து கொண்டே இருந்தது அப்படின்னு அர்த்தம் உத்மியாப் அஹாதிகி லான இந்த உலகத்திலே அவர்கள் சாபத்திற்கு உரியவர்களாக ஆக்கப்பட்டார்கள் வயோமல் குயாமா குயாமத்து நாளிலும் சாபத்திற்குரியவர்களாக ஆக்கப்படுவார்கள் அவர்கள் அதாவது அல்லாஹுடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய ரசூல் அவர்களுடைய ரசூல் சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் அதே மாதிரி மற்ற தூதர்களின் மூலமாக அவர்களுடைய வாய்மொழியின் மூலமாக சாபத்திற்குரியவர்களாக ஆக்கப்பட்டார்கள் அதே மாதிரி மூமின்களும் அவர்களை சபித்தார்கள் உலகத்தில் அல்லாஹைய சாபம் நிரந்தரமாக ஆக்கப்பட்டு அவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒபிசர் மர்ஃபூத் வழங்கப்பட்ட அந்த உதவி அவர்களுக்கு வழங்கப்பட்ட உதவி அவங்களுக்கு என்ன உதவின்னு கேட்டால் நரகத்திற்கு செல்வது தான் உதவி பொதுவாக அல்லாஹத்தால் பரிகாசம் செய்யும் முறையில் பரிகாசமாக அவர்களை சொல்லும் முறையில் அல்லாஹத்தலை சொல்லுவது காபிரர்களுக்கு சொல்லும் பொழுது ஒபஷிரில் ஒபஷிர் என்ற வார்த்தையை சொல்லுகின்றான் காப்பிரர்களுக்கு நற்செய்தி சொல்லிவிடுவீராக அவர்களுக்கு நரகம் என்பதாக நரகம் உண்டு அப்படின்னு சொல்லி நற்செய்தி எப்படி சொல்கிறது அதெல்லாம் தலை பரிகாசமாக சொல்லுவது ஆ அவங்களும் அப்போ சாதாரணமாக நம்ம சொல்கிறோம் பழக்கத்தில் சொல்கிறோம் ஏறு உனக்கு பூசை கொடுக்குறேன் பாரு பூசை கொடுக்குறோம் பூசை செய்கிறது அப்படின்னு சொன்னால் நல்ல விதமாக அவருக்கு வாழ்த்து கூறுவது அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் கருத்து ஆனால் பூசை உனக்கு பூசை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அடி கொடுக்குறேன்னு அறுத்தான் நம்ம சொல்கிறோம் உனக்கு நல்லா இருக்குதுப்பா உனக்கு அது தே நல்லா கொடுக்குறேன் பாரு உனக்கு நல்லா செய்கிற பாரு அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் நம்முடைய பேச்சு வழக்கிலே சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை அதுபோன்று ஒபஷீரில் காஃபிரீன் காஃபிர்களுக்கு நற்செய்தி சொல்லி விடுவீராக என்று சொல்லுகின்றான் அதுபோன்று இங்கே வழங்கப்படக்கூடிய சன்மானம் ரொம்ப கெட்டுவிட்டது கெட்டதாகிவிட்டது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சன்மான நரகம் கொடுக்கப்படக்கூடிய பரிசு நரகம் அது மிக கெட்டுவிட்டது என்று அல்லாஹால சொல்லுகின்றான் மேலே சொல்லப்பட்ட நபிமார்களுடைய சரித்திரம் கடைசியாக முசா அலி இஸ்லாம் ஃபிராவனுடைய சரித்திரம் சுருக்கமாக அல்லா தால சொல்லி அவன் கியாமத்தினால அப்படி தண்டனைக்குரிய தண்டனைக்குரியவனாக ஆவான் என்பதையும் சொல்லி அல்லாஹால மேலே சொல்லப்பட்ட சரித்திரங்கள் எல்லாம் நாம் உமக்கு சொல்லி காட்டியவை நபியே நாம் தான் உமக்கு அதை சொன்னோம் உங்களுக்கு தெரியாது அது இதுக்கு முன்னால் நாங்கள் தான் நாம் தான் அதை சொல்லிக் கொடுத்தோம் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் தானிக்க மேலே சொல்லப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் மின் அம்பா குரா பல ஊர்களுடைய செய்திகள் பல ஊர்கள்னா பல ஊர்களிலே வசித்தவர்களுடைய செய்திகள் நக்குசுகுழைக்க அதை நாம் உமக்கு விபரிக்கின்றோம் உமக்கு நாம் விபரிக்கின்றோம் ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கா அது தெரியாது இந்த ஆயத்தின் மூலமாக அல்லா தால தெரியப்படுத்துவது ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் படிக்கவே இல்லை படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது யாரிடத்தில் இருந்தும் அவர் கற்றுக்கொள்ளவும் இல்லை என்பதையெல்லாம் நகுஸ் அலைக்க என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹால தெரிவிக்கின்றார் ஏன்னா நாம் தான் உமக்கு சொல்லிக் கொடுத்தோம் அவற்றை உமக்காக அதை தெரியாத நீர் எந்த புத்தகத்தையும் பார்த்து படிக்கவில்லை எந்த கித்தாபையும் ஆராய்ச்சி செய்து தெரியவில்லை யாரிடத்திலும் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை யாருக்கும் மாணவராக இருந்து உமக்கு யாரும் ஆசிரியராக இருந்து இதை யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை நாம் தாம் இதை தெரிவிக்கின்றோம் நகுஸ் சுகிக்க உமக்கு நாம் தாம் இதனை சொல்லிக் கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த வாசகம் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தான் என்பதற்கு ஆதாரமாக சொல்லப்பட்ட விஷயம் யாரும் அதை மறுக்க முடியாது உலகத்திலே எந்த மனிதரும் எந்த சமுதாயத்தினரும் எந்த அறிவாளியும் மறுக்கவே கிடையாது ரசூல்லாய் சொல்லலா அலி செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தான் என்பதை ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் தெளிவான விஷயம் ரசூல்லாய் சொல்லி சொல்லாம் படிக்கல எழுத படிக்க தெரியாதவர் யாரும் அவருக்கு ஆசிரியர் இல்லை யாரிடத்திலும் அவர் மாணவராக இருந்ததில்லை என்பது தெளிவான விஷயம் அதை மீறி யாராவது ரசூல்லாய் சொல்ல அலி செல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியும் அவர் இன்னார் ஆசிரியராக இருந்தார் இன்னவரிடத்திலே படித்தார் என்று சொன்னால் அவர் குஃபுரை சார்ந்தவராக ஆகிவிடுகின்றார் ஏன்னா ரசூல்லா சல்லாஸ்லாம் அவர் அந்நபியுள் உம்மியு அப்படிங்கிறது குரானுடைய வாசகம் குரானுடைய குரானிலே அல்லாஹலா நபியை உம்மி என்பதாக சொல்லுகின்றார் எழுத படிக்க தெரியாத நபி என்பதாக ஒருவர் மறுத்து அதை இல்லை எழுத படிக்க தெரியும் என்று சொன்னால் அவர் காஃபிராகி விடுவார் என்பது சட்டமாகும் அந்த கருத்தையும் எல்லாத்தால் இதில் தெரியப்படுத்துகின்றான் சரி இந்த செய்திகளை எல்லாம் நாம் தான் உமக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம் மின்ஹா ஹா இமும் வஹசீத் அந்த ஊர்களில் இருந்து அழிக்கப்பட்ட அந்த ஊர்களில் இருந்து சில ஊர்கள் ஹா நிலையாக இருக்கின்றன அதாவது ஊருடைய அடையாளங்கள் இருக்கின்றன சமூதுடைய அந்த கூட்டத்தார் ரசூல்லாய் சல்லா அலிசல்ல தபு போருக்கு போகும்போது வழியிலே அந்த ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்ட விஷய இடங்கள் அதே மாதிரி சாலிஹலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த ஊர் நகரங்கள் அதனுடைய சில அடையாளங்கள் இவையெல்லாம் இருந்து கொண்டு இன்னும் அவை இருக்கின்றன பல இடங்களிலே ஷாம் நகரத்திற்கு நாம் சென்றால் ஜெருசலம் த இஸ்ரேலு ஜோர்டான் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்றால் பல இடங்களை பார்க்கலாம் நபிமார்கள் வாழ்ந்த இடங்கள் அந்த மனிதர்கள் அந்த கோபுகள் அழிக்கப்பட்ட இடங்களுடைய அடையாள சின்னங்கள் சில இருக்கின்றன ஈராக்கிலே பல இடங்கள் இருக்கின்றன அவற்றிலே நூஹ் அலே இஸ்லாம் அவருடைய காலத்தில் இருந்ததும் கூட இப்ராஹிம் அலி அவருடைய காலத்தில் சில அடையாளங்கள் இவற்றையெல்லாம் அல்லாஹத்தால நிலைப்படுத்தி வைத்திருக்கின்றான் மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக வேண்டும் மின்ஹா காஇமுன் அந்த ஊர்களில் இருந்து சில அடையாளங்கள் நிலையாக இருக்கக்கூடியவை சில இருக்கின்றன அதாவது அந்த அடையாளங்கள் இருக்கின்றன வசீது அறுவடை செய்யப்பட்டவையும் இருக்கின்றன அறுவடை செய்யப்பட்டவை என்று சொன்னால் சுத்தமாக அழிக்கப்பட்டது எப்படி ஒரு வயல்வெளியிலே நெற்கதிர்கள் விளைந்திருக்கின்றன அவற்றை முழுமையாக அறுத்தெடுத்து அங்கிருக்கக்கூடிய வைக்கோள்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்துவிட்டால் அதில் முன்னது அதற்கு முன்னதாக அந்த இடத்தில் நெல் விளைந்திருந்தது என்று அந்த வயலை பார்த்து சொல்ல முடியாது நெல் விளைந்திருந்தது என்று சொல்ல முடியாது கதிர்கள் எல்லாம் நிறைய இருந்தன தானியங்கள் இருந்தன என்று சொல்ல முடியாது அறுவடை செய்யப்பட்ட இடம் எப்படி இருக்குமோ அது சில ஊர்களை நாம் ஆக்கிவிட்டோம் மின்ஹா அவற்றிலிருந்து சில ஊர்கள் தாயிமுன் அடையாளங்கள் உள்ளவையாக நிலைத்திருக்கின்றன சில ஊர்கள் அடையாளமே எதுவுமே இல்லாமல் அழிக்கப்பட்டவையாக ஆக்கப்பட்டு விட்டன என்பதால் அடியோடு ஆக்கப்பட்டு அடியோடு அழிக்கப்பட்டு விட்டன எந்த அடையாளமும் கிடையாது அடையாளங்கள் இருப்பது இல்லாமல் என்பதெல்லாம் மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக ஆ இந்த ஊரை பாருங்க சுத்தமாக அடையாளமே இல்லை இப்போ லூத் அலையாத்துடைய கவுமுடைய ஊர் இருந்தது சத்தூம் என்ற நகரம் அது அப்படியே அல்லாஹால தலைகளாக ஜுலி அலையிஸ்லாம் மூலமாக திருப்பி போட்டான் பிறகு கல் மாறியை பொழிய அந்த நகரம் அப்படி ஒரு ஊர் அந்த இடத்துல இருந்ததா என்று சரித்திரத்தில் குரானை தவிர வேறு எந்த சரித்திரமும் சொல்லி காட்ட முடியாது தவிர வேறு எங்கேயும் கிடையாது எந்த சரித்திரமும் ஆதாரமாக கிள இட கிடையாது ஏன்னா முன்னால் அதற்கு முன்னால் இருந்த இதற்கு முன்னால் இருந்த யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த சரித்திரங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டன அதை இந்த மாதிரி அடையாளமாக அதை அதை காட்டவில்லை இப்போ இருக்கக்கூடிய அந்த இடம் முன்னால் சொன்ன போன அந்த இது லூத் அலிஸ்லாத்துடைய சொல்லப்பட்டது அந்த இடம் இப்பொழுது கடலாக இருக்கின்றது செத்த கடல் என்பதாக அதற்கு பெயர் சொல்லப்பட்டது டெட் சி என்பதாக இல்லை அதனுடைய தண்ணீரும் கூட குழகுழப்பாக இருக்கும் எந்த விதமான உயிரினங்களும் அதில் வாழ முடியாது யாராவது ஒரு மனிதன் அதற்குள்ளே போய் விழுந்தாலும் கூட அவன் உள்ளே போக மேலே மிதந்து எடுத்தா இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அந்த கடலை அல்லாஹத்தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த கடல் எவ்வளோ ஏரியா இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த நகரம் இருந்ததுலை சிலாத்துறை ஓம்கருடைய அந்த ஊர்கள் பல ஊர்கள் நாற்பது கிராமங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன அத்தனையும் அல்லாஹத்தாலா அழித்தான் இப்பொழுது அடையாளமே இல்லாமல் ஹசீது சுத்தமாக அறுவடை செய்யப்பட்டதை போன்று அல்லாஹத்தால் ஆக்கிட்டான் ஆக இதுவும் படிப்பினைதான் சில அடையாளங்களை வைத்திருக்கின்றானே அதுவும் படிப்பினைதான் மனிதர்களுக்கு படிப்பினைக்காண்டி அல்லாஹால ஆக்கி வைத்தான் சரி இப்படி அழிக்கப்பட்டது இந்த மனிதர்களை எல்லாம் அல்லாஹாலா அழித்தானே வரிசையாக பல நபிமார்களுடைய கோபங்களை எல்லாம் அழித்தது அல்லாஹலா இவங்களுக்கெல்லாம் அநியாயம் செஞ்சிட்டான் அப்படின்னா ஒமாவலம் ஆகும் அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை இந்த அழித்ததின் மூலமாக நாம் அநியாயம் செய்யவில்லை வலாக்கின் வலமு அம் புசகம் எனினும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் குஃபரின் மூலமாக ஷிர்கின் மூலமாக அடங்காத்தனத்தின் மூலமாக அல்லாஹுடைய சொல்லுக்கும் ரசூருடைய சொல்லுக்கும் மாற்றம் செய்வதின் மூலமாக எதிர்த்து வம்புத்தனம் செய்வதின் காரணமாக அல்லாஹுடைய சட்டங்களை பரிகாசம் செய்வதின் காரணமாக தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து கொண்டார்கள் அழிக்கப்பட்டார்கள் நாம் அநியாயம் செய்யவே இல்லை அவர்களுக்கு ஆலிகத்துவம் சரி அவர்கள் வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களாவது அவர்களுக்கு உதவி செய்தனவா அந்த தெய்வங்களும் உதவி செய்யவில்லை பொமா அகனத் தன்கும் அவர்களை விட்டும் தடுக்கவில்லை ஆலிகத்தும் அவர்களுடைய தெய்வங்கள் தடுக்கவில்லை தண்டனை வந்து தண்டனை வந்த போதும் தண்டனையை தடுக்கவில்லை எப்படிப்பட்ட தெய்வங்கள் அல்லத்தி ஏதோ நம்ம மின் தோனில்லாகி மின்சை விட்டுவிட்டு அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்களே அழைத்து கொண்டிருந்தார்களே அந்த தெய்வங்கள் எதையுமே அவர்களுக்கு தடுக்கவே இல்லை பாபா அகுனத் அன்பும் மின்சை எந்த பொருளையும் எந்த தண்டனையும் தடுக்கவே இல்லை ஒரு சின்னது பெருசு எதையாவது தடுத்திருக்கணுமே அந்த தெய்வங்கள் எதையுமே தடுக்கவே இல்லை லம்மா ஜா அமுரு ரப்பிக் உம்முடைய ரப்புடைய தண்டனை வந்த அந்த தெய்வங்கள் எதையுமே தடுக்கவில்லை என்று அல்லாஹத்தால குறிப்பிடுகின்றன தடுக்கவே இல்லை என்பது மட்டுமல்ல ஒமாசா தூகும் வைர தத் பீம் அந்த தெய்வங்கள் அந்த தெய்வங்களை வணங்கிய அவர்களுக்கு மிகப்பெரிய இழிவான நஷ்டமான நிலையை தவிர வேற எதையும் அதிகமாக்கவும் இல்லை பெரும் கஷ்டம் பெரும் நஷ்டத்தை உண்டாக்கிவிட்டன வைர தத் பீம் வைர தஹ்சீல் பெரும் இழிவை தவிர வேறு எதையும் அந்த தெய்வங்கள் அவைகளுக்கு அதிகமாக்கவில்லை சரி உதவி செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் சரி அதிகமாக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வங்கள் எப்படி அதிகமாக்கும் அவர்களுக்கு அப்போ தெய்வங்களே அதிகமாக்கவில்லை தெய்வங்களையே அல்லாஹாலா இங்கே சொல்லுங்க ஒமா ஜாதுகும் அந்த தெய்வங்கள் அதிகமாக்கவில்லை ஐரத் தத்பீபு நஷ்டத்தை தவிர வேறு அதிகமாக்கவில்லை இப்போ தெய்வங்களுக்கு அதிகமாக்கக்கூடிய குறைக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தமா நீங்கள் அல்லாஹாலா சொல்லுவது அவர்களுக்கு விளங்குவதற்காக வேண்டி நீங்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அதிகமாக்கத்தாம்பா ஆக்கி இருக்குது தண்டனையை நீங்கள் வணங்கியதன் காரணமாக ஏதாவது தண்டனை குறைஞ்சி குறைச்சி சார்ந்த தெய்வங்கள் குறைச்சி கொடுக்கவே இல்லை உங்களுக்கு எதையாவது தடை செய்ததா தடை செய்யவும் முடியவில்லை நீங்கள் வணங்கியதே உங்களுக்கு தண்டனை அதிகமாக்கி தரக்கூடிய சூழ்நிலையை அந்த தெய்வங்களின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதாக அர்த்தம் எந்த அளவுக்கு அந்த தெய்வங்களை மிகப்பெரிய நம்பிக்கையோடு வணங்கினார்களோ அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்து வணங்கினார்களோ அல்லாஹையின் ரசூலையும் கேவலமாக நினைத்து சாதாரணமாக நினைத்து இதை வணங்கினார்களோ இதை பெரும் தெய்வமாக நினைத்து வணங்கினார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நஷ்டம் அதிகமாக போயிடுச்சு அதனால தான் அல்லாஹாலா அந்த நஷ்டத்தை அந்த தெய்வங்களோடு சேர்த்து சொல்லுகின்றான் பொது விதி அப்படித்தானே அடிக்கடி சொல்லப்பட்ட விஷயம் நன்மைகள் ஏதாவது ஏற்பட்டால் அதை அல்லாஹின் பக்கம் சேர்க்க அல்லாஹ் எனக்கு இந்த நன்மையை செய்தான் இந்த உயர்வை தந்தான் இந்த மாதிரி எனக்கு அதிகப்படுத்தி கொடுத்தான் எனக்கு ரிசுக் அளித்தான் எனக்கு அதை செய்தான் நன்மையான காரியங்களை மட்டுமே அல்லாஹின் பக்கம் சேர்க்க வேண்டும் தீமையானது தவறானது குறைவானது ஏதாவது ஏற்பட்டால் அதை நம் பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டும் ஹயிர் வந்தால் அல்லாஹின் பக்கம் சேர்க்க வேண்டும் ஷர் ஏற்பட்டால் தீமை ஏற்பட்டால் நம் பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டும் அல்லது உலக பொருள்களின் பக்கம் சேர்க்க வேண்டும் ஒரு ஷர் ஒரு தீமை இவர்களுக்கு ஏற்பட்டது கடுமையான தண்டனை ஏற்பட்டது அந்த தண்டனை இந்த சிலை தெய்வங்களின் காரணமாக ஏற்பட்டது என்ற ஒமா தூகும் அவர்களுக்கு அந்த தெய்வங்கள் அதிகமாக்கவில்லை வைரத்தி பீப் நஷ்டத்தை தவிர வேறு எதையும் அதிகமாக்கவில்லை கதா அறிக்க அஹது ரப்பிக்க இதா அகதல் குரா வகியம் வாலிமா இப்படித்தான் உம்முடைய ரப்போடைய பிடி இருக்கும் உன்னுடைய ரப்பு பிடித்தால் அந்த பிடி இப்படித்தான் இருக்கும் இதா அகதல் குரா வஹியம் வாலிமா அந்த பல ஊர்கள் பல நகரங்கள் பல ஊர்கள் அந்த ஊர்க்காரர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஊர்காரர்களை அல்லாஹாலா பிடித்தால் உம்முடைய ரப்புடைய பிடி இப்படித்தான் இருக்கும் என்றா தலா அவனுடைய பிடியை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறேன் அல்லாஹ் விட்டு விட்டுக்கிட்டே இருப்பான் பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது அல்லாஹாலா நம்மை கவனிக்காமல் இருக்கின்றான் அல்லது நாம் செய்யு கொண்டிருக்கக்கூடிய விஷயம் சரிதான் ஆகவே அல்லாஹால பேசாம இருக்கிறான் எனக்கு எந்த தண்டனையும் வரல எந்த சிரமமும் ஏற்படல சில மனிதர்கள் சொல்லுவதை பார்க்கின்றோம் நான் செய்யல தப்பா இருந்தால் அல்லாஹா தண்டனை கொடுத்துருப்பான்ல எனக்கு நான் செய்யல தப்ப அல்ல அப்படின்னு தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அல்ல அல்லாஹால விட்டு பிடிக்கின்றான் கொஞ்ச காலம் விட்டு பின்னால் சரியான பிடியை உண்டாக்கி விடுவான் அதை அல்லாஹ் ஆயத்தில் சொல்லு சல அஸ்ல சொல்லுறான் சொல்லுகிறார்கள் அல்லாஹாலா அநியாயக்காரர்களுக்கு தாமதம் கொடுப்பான் அவகாசம் கொடுப்பான் ஹத்தா எது வரைக்கும்னா அந்த அவனுடைய அநியாயம் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகும் ஆனால் அவனுக்கு எந்த தண்டனையும் வராது சுகமாகவே இருந்துகிட்டு இருப்பான் இதா அகதஹோ அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால் லம் யூ ஃப்ரி தப்பிக்கவே முடியாது அல்லஹாவை தப்பித்து அல்லாஹுவை விட்டு தப்பிக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டு ரசூல்லா செல்லாதன் இந்த ஆயத்தை ஓதி காட்டினார் கதாருக்கு அகத ரப்பி இதா அகதல் குராக வாலிமா என்ற என்ற இந்த ஆயத்தை ஓதி காட்டினார் எல்லாம் ஒரு மனிதர் சுகமாகவே இருந்து கொண்டிருக்கின்றான் நல்ல ஆடம்பரமாக வாழ்கின்றான் உலகத்தில் அவனை பார்த்து மற்றவர்களே நினைக்கின்றார்கள் இவன் இவ்வளோ பெரிய அநியாயம் செய்யணும் ரொம்ப சுகமாக இருந்துகிட்டே இருக்கிறானே நமக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குதே ஒரு சமயம் நம்மளும் எப்படி இருந்தால் நமக்கும் காசு கீசு கிடைக்கும் வசதி கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு மனிதன் நினைக்கக்கூடாது அவனை பிடிப்பதற்காக தண்டனை கொடுப்பதற்காண்டே அல்லாஹல விட்டுருக்கிறான் அந்த தண்டனை வந்துச்சுன்னு சொன்னால் அவன் தப்ப முடியாது என் அலீம் முன் ஷதீத் நிச்சயமாக அவனுடைய பிடி அல்லாஹுடைய பிடி அலீம் நோவினை தரக்கூடியது ஷதீத் ரொம்ப கடுமையான கடுமையான நோவினை தரக்கூடியது அதுபோன்று யாரும் பிடிக்க முடியாது அடி கொடுக்கவும் முடியாது தண்டனை கொடுக்கவும் முடியாது என்ன ஃபீ ஜாலிக்க நிச்சயமாக இந்த விஷயங்களிலே மேற்கூறப்பட்ட இந்த செய்திகளிலே வரலாறுகளை எல்லாத்தழ சொன்னாங்களவா இதிலே ஆயத்தன் படிப்பினை இருக்கின்றது ஆகிரா மறுமையுடைய தண்டனையை பயப்படுகிறவருக்கு படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் யாருக்கு அந்த படிப்பினை வரும் அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் இருந்து படிப்பினை பெறக்கூடிய மனிதர்கள் யார் என்று சொன்னால் யார் ஆகிரத்துடைய தண்டனையை பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு தான் அல்லாவை பயப்படக்கூடியவர்கள் ஆஹிரத்தை பயப்படக்கூடியவர்கள் அச்சம் உள்ளவர்கள் தக்குவா உள்ளவர்கள் அவங்களுக்கு தான் இந்த படிப்பினை ஏற்படும் பொதுவாக எல்லாருக்கும் இவங்க இவர் இவ்வளோ விஷயம் சொல்கிறோமே இவருக்கு படிப்பினையே வர்றதில்லையே கேட்கறதே இல்லை அப்படின்னு சொன்னால் அவரிடத்துல பயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்லாவுடைய பயம் ஆகிரத்துடைய பயம் இல்லைன்னு அல்லாஹுடைய பயம் ஆசிரியத்துடைய பயம் இருந்தால் தான் படிப்பினை வரும் சொல்லுவதை கேட்டு அமல் செய்யக்கூடிய சொல்லுவதை கேட்டு தன்னை திருத்தி கொள்ளக்கூடிய சொல்லுவதை கேட்டு நேர் வழிக்கு வரக்கூடிய தப்பான வழிகளை எல்லாம் விட்டுவிடக்கூடிய சூழ்நிலை யாருக்கு ஏற்படும் என்று சொன்னால் ஆஹிரத்தை பயந்தவருக்குத்தான் ஆகிரத்துடைய தண்டனையை பயந்தவருக்குத்தான் மொத்தம் திருடிக்கிட்டே இருக்கிறான் அவன் அல்லாவுடைய ஆஹிரத்தையே பயம் திருடுனா இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் ஆகிரத்தில் மறுமையில் அப்படின்னு அல்லாஹ ஆகிரத்துடைய அந்த தண்டனையை பயந்தால் திருடுவானா திருடமாட்டான் திருடமாட்டான் என்பது மட்டுமல்ல எந்த வகையிலும் அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படவே மாட்டான் இல்லையா ஒரு வழியில் போகிறான் ஒரு கோடி ரூபாய் ஒரு பாக்கெட்டில் ஒரு பெட்டியில் அப்படியே கீழே கிடக்குது ஒரு முஸ்லீமான மனிதர் மூமினான மனிதர் அல்லாஹை பயந்தவர் ஆசிலத்தை பயந்தவராக இருந்தால் என்ன பண்ணுவார் அது பக்கம் போகவே மாட்டார் எடுக்கவே மாட்டார் அனாமதேயமாக கிடக்குது யாருமே அதை பார்க்கல யாரும் ஆள்களே இல்லை எந்த ஆள் நடமாட்டமும் தனியான ஒரு இடத்துல கோடிக்கணக்கான ரூபாய் கிடக்குது கோடிக்கணக்கான பொருள் கிடைக்குது தொடவே மாட்டான் ஏன் ஆகிரத்துடைய பயம் இருக்கு அதனால் ஆகிரத்துடைய ஆகிரத்தைய தண்டனையை பயந்தவர் தொடமாட்டார் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பொருளுக்கு தனி சட்டம் இருக்கின்றது அதை எடுக்கக்கூடாது என்பது சட்டம் எடுத்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு தனி சட்டம் நிறைய அதிசங்களில் சுப்புகுடையன் தாலீமில் பல தடவை சொல்லப்பட்டு இருக்கின்றது சரி இப்போ ஆகிரத்தை பயந்தவருக்குத்தான் படிப்பினை இருக்கின்றது பொதுவாகவே அப்படித்தானே அலிஃப்லா மீம் ஜாலிகல் கிதாப் லாரி முத்தகின் முத்தகீன்களுக்கு இது நேர் வழி காட்டும் முத்தகையன்களுக்கு தான் நேர் வழி காட்டும் தக்வாவை விரும்புகிறவர்களுக்கு தான் நேர் காட்டும் தக்வாவை விரும்பலை அவர் தான் இஷ்டத்துக்கு வாழணும்னு நினைக்கிறாரு அவருக்கு அது நேர் காட்டாது குரான் சரி அதாப் ஆஹிரத்துடைய அதாப் தண்டனை என்று சொல்லிவிட்டு அல்லாஹாலா அந்த ஆஹிரத்துடைய நிலை எப்படி இருக்கும் மறுமையுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை அவர் சொல்லுகின்றான் ஜாலிக்க மஜிமோ லகுன்னாஸ் அது அந்த நாளுக்கு மனிதர்கள் எல்லாம் அந்த நாளிலே ஒன்று சேர்க்கப்படக்கூடிய ஒரு நாள் மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் நான் நல்லா சொல்லலாம் நமக்கு தெரியாது இல்லையா இங்கே சொல்கிறாங்க நமக்கு பழக்கமாகி போச்சு ஆரம்ப காலகட்டத்தில் வச்சுங்களேன் தெரியாத ஒரு மனிதர் கேட்டால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் மனிதன் மனித இனம் படைக்கப்பட்ட காலத்தில் கடைசி நாள் வரைக்கும் எத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் உற்பத்தி ஆகின்றார்களோ அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் அங்கே கூட்டுவோம் ஒன்று கூட்டுவான் அல்லாஹத்தாலா மஜ்மோன் லகுன்னாஸ் அந்த நாளுக்கு மனிதர்கள் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய நாள் அந்த நாளில் கொண்டு வந்து அல்லாஹத்தாலா ஒன்னாக சேர் சரி அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா வதாளிக்க சாட்சி சொல்லப்படக்கூடிய நாள் அந்த நாள் சாட்சி சொல்லப்படக்கூடிய நாள் சாட்சி சொல்லப்படக்கூடிய நாள்னு சொன்னால் பல பேர் எல்லா ஒவ்வொரு மனிதருக்கும் எனக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சாட்சிகள் இருக்கின்றார்கள் அது மனிதர்களாக இருக்கலாம் மற்ற பொருள்களாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் அதாவது வழக்குகளாக இருக்கலாம் யாருமாக இருக்கலாம் எல்லா பொருளும் சாட்சி சொல்லலாம் முன்னால் அது அஷாத் என்ற அஷாத் என்ற ஒரு வார்த்தை வந்தது அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது சாட்சி சொல்லப்படக்கூடிய நாள் என்று சொன்னால் அதாவது வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய பொருள்கள் மனிதர்கள் மற்ற பொருள்கள் எல்லாமே சாட்சி சொல்லும் மரம் செடி கொடி அது இது கல் கரடு கட்டடங்கள் எல்லாமே ஒரு மனிதனுக்கு சாட்சி சொல்லும் இன்னொன்று இந்த மனிதன் என்னென்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கோம் நான் எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த பொருள்களெல்லாம் எனக்கு சாட்சி சொல்லும் என்னுடைய உறுப்புகளே சாட்சி சொல்லும் கண் காது மூக்கு நாக்கு கை கால் எல்லாமே எனக்கு சாட்சி சொல்லும் சில சாட்சி நல்லதாக இருக்கும் சில சாட்சி கெட்டதாக இருக்கும் எல்லாமே சாட்சி சொல்லும் அப்படி சாட்சி சொல்லக்கூடிய நாள் அப்படின்னு அல்லது மஷ் எவோன் மஷூத் அப்படின்னு சொன்னா ஹாதிர் கொண்டு வந்து ஒன்றாக சேர்க்கப்படக்கூடிய நாள் ஹாஜிராக்கக்கூடிய நாள் அப்படின்னு அர்த்தம் இருக்குது ஹாஜிராக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஒன்னாக வந்து கூட கூடிய நாள் யாரு நல்லவர் கெட்டவர் ஆணு பெண்ணு மலக்குகள் ஜிண்கள் செய்த எல்லா படைப்புகளும் ஆடு மாடு மிருகம் ஒட்டகம் அது இது கரடி புலி சிங்கம் பூனை யானை எலி எல்லா பொருள்களும் அங்கே கொண்டு வந்து ஒன்றாக சேர்க்கப்படும் அங்கே மஜிமோ அப்போ லகுன்னாஸ் சொன்னாங்க மஜ்மோன் லகுர்நாஸ் அப்படின்னு சொன்னால் மனிதர்களை மட்டும் அங்கெல்லாம் சொல்கிறார் மனிதர்கள் அந்த நாளிலே ஒன்றாக சேர்க்கப்படுவார்கள் ஒரு தாலிக்கை எவ்வளோ மஷூத் இந்த அர்த்தம் வச்சுக்கிட்டு சொன்னால் எல்லா பொருளும் கொண்டு வரப்படும் அங்கே ஜின்கள் இருப்பாங்க பறவைகள் இருக்கும் காட்டு மிருகங்கள் இருக்கும் வீட்டு மிருகங்கள் இருக்கும் ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பு பள்ளி அது எல்லாமே வந்து சேர்த்தோம் அல்லாஹாலா படைத்த அத்தனை பொருள்களும் அங்கே ஒன்றாக கொண்டு வந்து சேர்க்கப்படும் ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் கேள்வி கணக்கு மற்றவர்களுக்கெல்லாம் அதற்குரிய சில விஷயங்களை அல்லாஹாலா நிறைவேற்றி விட்டு எல்லாம் நீங்கள் மண்ணாக போயிடுங்க என்று அல்லாஹத்தாலா அறிவிப்பான் எல்லா பொருளும் மண்ணாக மாறிவிடும் அழிஞ்சு அதோடு முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கு வாழ்க்கை ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் மனிதர்களுக்கு ஜின்களுக்கு இந்த ரெண்டு கூட்டத்தினருக்கு மட்டும்தான் கேள்வி கணக்கு கேட்டு சொர்க்கம் போவது நரகம் போகிறது என்ற நிலை ஒமானு ஆக்ஷருகு இல்லாலி அஜலி மழதூது சரி அந்த நாள் ஏன் இன்னும் வரலைப்பா இந்த ஒரு நாள் எல்லா மனிதர்கள்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய நாள் எல்லா பிராணிகளையும் ஒன்றாக சேர்க்கக்கூடிய நாள் அல்லது எல்லாரும் சாட்சி சொல்லப்பட சாட்சி சாட்சி சொல்லக்கூடிய அந்த நாள் ஏன் வரல ஒமானு ஆக்ஷிறு அதை நாம் பிற்படுத்தி வைக்கவில்லை பிற்படுத்தி வைத்திருக்கணும் இனிமேல் தான் வரும் பிற்படுத்தி வைக்கவில்லை இல்லாலி அஜலி மழதோது குறிப்பிட்ட ஒரு தவணைக்காக வேண்டியே தவிர குறிப்பிட்ட ஒரு தவிர அல்லாவுடைய நாட்டத்தில் அல்லாவுடைய கற்றலைப்படி அல்லாவுடைய அறிவுப்படி ஒரு நாள் ஒன்று இருக்குது அந்த நாள் வரைக்கும் தான் தவணை இருக்குது அந்த நாளில் தான் அந்த கையாமத்த நாள் வரும் நாம அவசரப்பட்டு அந்த நாள் ஏன் வரல வந்துட்டால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அது சொன்னாலும் பிரயோஜனம் இல்லாது வரப்போறதில்லை எப்போ அல்லாஹலா நாடி இருக்கின்றானோ அப்பொழுதுதான் எப்போ முடிவு செய்திருக்கின்றானோ அப்பொழுதுதான் வரும் ஒமானு அஹ் அந்த நாளை நாம் பிற்படுத்தி வைக்கவில்லை இல்லாலி அஜலி மூது குறிப்பிடப்பட்ட ஒரு தவணைக்காக வேண்டிய தவிர நாம் பிற்படுத்தி வைக்கவில்லை என்ற லாகும் யோமயத்தில் லாத்த கல்லம் நப்சுன் இல்லாபி அந்த நாள் வரும்பொழுது அது வரக்கூடிய நாளிலே அந்த கியாமத்தினால் கேள்வி கணக்கக்குரிய அந்த நாள் மகஷருடைய அந்த நாள் வரக்கூடிய நேரத்திலே லாத்த கல்லம் நப்சுன் எந்த ஆன்மாவும் பேசாது இல்லா பி இதுநிகி அவனுடைய அனுமதியை கொண்டே தவிர யாரும் பேச முடியாது எந்த நபியும் பேச முடியாது எந்த மலக்கும் பேச முடியாது எல்லாருடைய வாய்களுக்கும் அல்லாஹால உத்தரவு போட்டான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச முடியாது இல்லா பீதினி அல்லாஹுடைய உத்தரவை கொண்டே தவிர அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் பேசலாம் அப்போ பேசு என்று ஒரு காலகட்டம் ஒரு நேரத்தில் எல்லாம் எல்லாரையும் ஒன்றாக கூட்டி வச்சிக்கிட்டு எல்லோரும் பேசாமலே நிற்பாங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குமான் ஹாதா எவமுல்லா என் திகோன் ஒரு இடத்துல சொல்லுகின்றான் இது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா யாருமே பேச மாட்டாங்க வலாயோதனுலகும் அவர்களுக்கு அனுமதியும் கொடுக்கப்பட மாட்டாது பேசுங்கன்னு அனுமதியும் கொடுக்கப்பட மாட்டாது இப்போ யாத்ததிரன் அப்படி அனுமதி கொடுத்தாலாவது நாங்கள் என்னை மன்னிச்சிடு எங்களை ஒன்றும் செய்யாத ஏதாவது நாங்கள் வந்து தப்பாக செஞ்சிட்டோம் இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களை மன்னி அப்படின்லாம் கேட்கக்கூடிய அவது செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அனுமதியை பேசுகிறதுக்கு அனுமதியே கிடையாது என்று ஒரு இடத்துல சொல்லுகின்றான் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் சொன்னா அந்த மனிதனுடைய பாவத்தை பற்றி அல்லா விசாரிக்கவே மாட்டான் மனிதர்கள் மனிதர்களும் விசாரிக்கப்பட லா யூஸ் அலு மாட்டார்கள் மனிதரும் விசாரிக்கப்பட மாட்டார்கள் ஜின்களும் விசாரிக்கப்பட மாட்டா பாவத்தை பற்றி இப்போ இல்லையா விசாரணை இருக்குதுன்னு இன்னொரு இடத்துல சொன்னோகும் அவர்களை எல்லாத்தையும் ஒன்னா நிறுத்துங்க இன்னொரு மஸ் ஓலோன் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் இன்னும் அவர்கள் விசாரிக்கப்படக்கூடியவர்கள் விசாரணை இருக்குதுன்னு சொல்கிறான் இந்த இடத்துல விசாரணை இல்லைன்னு சொல்கிறான் அப்போ கிளியாமத்தனோட இந்த மௌக்லிஃப் இருக்குது அந்த இடம் எல்லாரும் ஒன்றாக கூடியிருக்கக்கூடியன்னா பலவிதமான நிலைகள் உடையது பலவிதமான மாற்றங்களுடைய சூழ்நிலையை அல்லாஹத்தால் அங்கே ஏற்படுத்துவார் ஒரு நேரத்தில் நீண்ட காலம் பேசாமலே நிற்பாங்க ஒரு ஹதிசில் அறிவிக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் பேசவே மாட்டாங்க அனுமதி கொடுத்தா தான் பேச முடியும் யாருக்குமே அனுமதி இல்லை பேசுறதுக்கு எல்லாம் வாய் மொழி பேசாம நிற்பாங்க எவ்வளோ நாள் ஐம்பதுனாயிரம் ஆண்டுகள் பேசாம நினைப்பாங்க ஐம்பதுனாயிரம் வருஷம் பேசாமிப்பாங்க அதுக்கு பின்னால் பேச சொல்லி அல்லாஹாலா அனுமதி கொடுப்பான் அப்போ எல்லாம் மன்னிப்பு தேடுவாங்க அழுவாங்க கதிருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எனக்கு உதவி செய்யணுன்னு அவர் சொல்லுவார் அவர் ஓடுவார் இவர் சொல்லுவார் இவர் ஓடுவார் என்றெல்லாம் அல்லாஹாலா குரான்ல ஹதீஸில் பல இடங்களில் சொல்லி அது ஒரு பெரிய நீண்ட அது அதனால் லஹூ மவாத்தின் அதற்கு பல பகுதிகள் இருக்கின்றன சில நேரங்களில் பேசுவதை விட்டும் தடை செய்யப்படுவார்கள் அவர்கள் அவர்களுக்கு பேசுவதுக்கு அனுமதி கொடுக்கப்படும் அதனால தான் அதைத்தான் அல்லா தலா இங்கே அந்த பேசாமல் இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு அதை பற்றி அல்லாஹாலி லா தக்கல்லம் அந்த நாள் வரும்பொழுது லா தக்கல்லம் எந்த ஆன்மாவும் பேசாது இல்லா பீதினி அவனுடைய அனுமதியை கொண்டே தான் அல்லாஹலா அனுமதி அளிப்பான் ரசூல்களுக்கு நம்பிமார்களுக்கு அனுமதி அளிப்பான் சுகதாக்களுக்கு அனுமதி அளிப்பான் சித்தீக்கன்களுக்கு அனுமதி அளிப்பான் விலமாக்களுக்கு அனுமதி அளிப்பான் பேச சொல்லி அவர்களெல்லாம் பேசுவார்கள் ஒவ்வொருவரும் அவருடைய விஷயத்தை சொல்லுவார்கள் ஆனால் நபிமார்கள் எல்லாம் பொதுவாக தங்களை காப்பாற்ற சொல்லி தங்களுடைய உம்மத்தினரை காப்பாற்ற சொல்லி சொல்லுவார்கள் ரசூல்லாய் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் என்னுடைய உம்மத்து என்னுடைய உம்மத்து என்பதாக சொல்லுவார்கள் என்பதாக சொல்லப்படுது மற்றொரு சொல்லுகின்றார்கள் எத்த கல்லமும் இல்ல ருசுல் ரசூல்மார்களை தவிர தூதர்களை தவிர வேறு யாரும் அந்த நாளில் பேச முடியாது தூதர்களுடைய வாசகம் எப்படி இருக்கு அவங்க சொல்லக்கூடிய தாவா எப்படி இருக்கும் என்று சொன்னால் யோ இது அந்த நாளில் அல்லாஹும சல்லீம் சல்லிம் அல்லாஹும சல்லீம் சல்லீம் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க யா காப்பாத்து காப்பாத்து எங்களை சலாமத்தாக்கு சலாமத்தாக்கு என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே அந்த நாள் பல்வேறு விதமான மௌக்கிப்புகளை இடங்களை கொண்டது பல்வேறு விதமான நிலைகளை சூழ்நிலைகளை கொண்டது ஒரே மாதிரி இருக்காது சில நேரங்களில் பேசாமல் இருப்பாங்க சில நேரங்களில் பேசுவோம் சில நேரத்தில் விசாரணையே இருக்காது பிறகு விசாரணை ஆரம்பமாகும் இப்படியெல்லாம் பல்வேறு விதமாக மனிதர்கள் அங்கே இருப்பார்கள் என்பதை அல்லாஹலை இந்த ஆயத்தின் மூலமாக சுட்டி காட்டுகின்றான் ஷக்கியும சாயித் அவர்களில் நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் சகையுன் என்று சொன்னால் துர்க்குறி உள்ளவர்கள் அதாவது தீமை நிறைந்தவர்கள் உலகத்தில் ஷகாவத் அப்படின்னு சொன்னால் சாதாரண நம்ம வழக்கத்தில் சொல்றது மூதேவி சீதேவி அப்படின்னு சொல்லுவோம் சகி அப்படின்னு சொன்னால் மூதேவி சகிதுனா சீதேவி நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் அவர்களிலே நல்லவர்களும் உண்டு கெட்டவர்களும் உண்டு அதாவது நல்ல நிலை உடையவர்களும் உண்டு தீய நிலை உடையவர்களும் உண்டு இரண்டு விதமானமைகள் நல்ல நிலை ஷகி சவீத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு விதமான தன்மைகள் உடையவர்கள் அதாவது ஷகி என்பவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் சவீத் என்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹால முடிவு செய்துவிட்டான் அதை நல்லவர்கள் யார் யார் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் யார் நரகம் செல்லக்கூடியவர்கள் யார் என்று முடிவு செய்து விட்டான் அந்த முடிவு படிக்கத்தான் தீர்ப்பு நடைபெறுமே தவிர இனி தீர்ப்பு செஞ்சு முடிவு பெறுவது அப்படிங்கிறது அர்த்தமல்ல உலகத்தினுடைய கோர்ட்டுகளிலே நாம் பார்க்குறோம் தீர்ப்பு செய்து முடிவு சொல்லுவார்கள் அதாவது விசாரணை செய்து தி சாட்சிகளை விசாரித்து பிறகு தீர்ப்பு சொல்லி அவர்களுக்கு சிறையா இல்லையா தண்டனையா இல்லையா என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லாஹல்லாவுடைய த கோர்ட்டில் அப்படி கிடையாது அவருடைய நீதிமன்றத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு முதலே முடிச்சு வச்சுட்டான் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் இவர் சொர்க்கவாசி இவர் நரகவாசி இவர் தண்டனைக்குரியவர் இவர் சொர்க்கத்திற்குரியவர் என்றெல்லாம் அல்லாஹாலா முடிவு செய்து வைத்து விட்டார் அந்த முடிவின்படி உலகத்திலே மக்கள் நடப்பார்கள் மக்கள் இருந்து கொள்வார்கள் அதன்படி அங்கே தீர்ப்பும் நடைபெறும் கடைசியில் தீர்ப்பும் அப்படி தான் நடைபெறும் ஏன்னா இங்கே அமல் செய்தது அந்த தீர்ப்பு அல்லாஹலை எதை முடிவு செய்து வைத்திருந்தாலும் அந்த முடிவின்படி தான் இங்கே அமல்கள் எல்லாம் நடைபெறுகின்றன நான் தொழுகிறேன் ஓம்ப வைக்கிறேன் நல்லவர்கள் செய்கிறேன் பொய் சொல்கிறது இல்லை தீமையை செய்கிறதில்லை பாவங்கள் செய்கிறது இல்லை பலால் ஹாரம் பேண் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹால முதலே ஏற்பாடு செஞ்சுட்டான் அதன்படி நடந்துகிட்டு இருக்கிறேன் ஒருத்தர் எல்லா குற்றங்களை செய்கிறான்னு சொன்னால் ஒல்லாம் அல்லா தலம் ஏற்படுத்தால் அதன்படி அவர் நடந்துகிட்டு இருக்கிறார் யார் நல்லா நடக்கின்றார்களோ அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் யார் தீமையை செய்கிறார்களோ தௌபா செய்யாமல் இஸ்திஃபார் செய்யாமல் மூத்தானால் ஈமான் இல்லாமல் மூத்தாலும் அவர் நரகத்திற்கு போகக்கூடியவர் இல்லையா இப்போ சந்தேகம் வருகின்றது அப்படின்னா எனக்கு அமல் செய்யணும் எனக்கு தொழுகணும் போக்கணும் இல்லையா பலதளம் சொல்லிருக்கிறோம் இங்கே அந்த ஹதீஸ் மறுபடியும் சொல்லப்படுகின்றது அது தொமர் ரஜி அல்லா கேட்டார்கள் இந்த ஆயத்து வந்த பொழுது மின்னும் சத்தையும் சபை அவர்களிலே நல்லவர்களும் உண்டு தீயவர்களும் உண்டு என்று ஆயத்து வந்த பொழுது நான் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லத்தில் போய் கேட்டேன் யார் ரசூல் அல்லா யான் அபி அமலு நாங்க எப்படி அமல் செய்யறதப்போ எதுக்காக வேண்டிய அமல் செய்யணும் அலா ஐஇன் பரக மின்பு அலா ஷெய்இன் லம் எப்ரக மின்பு அல்லாஹால ஒரு விஷயத்தை தீர்ப்பு செஞ்சு முடிச்சுட்டான் சில விஷயங்களை தீர்ப்பு செய்து முடிக்கல அதாவது நல்லவர் என்றும் தீயவர் என்றும் அல்லாத்தாலும் முடிவு செஞ்சுட்டான் அப்புறம் எனக்கு நம்ம அமல் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டேன் அமர் அல்லாத்தலான்னு சொல்றாங்க நான் கேட்டேன் ரசூல் சல்லா அலிஸ்மர்கள் சொன்னார்கள் பல் அலா ஷே என் அதாவது அவன் கேட்டது கருத்தை நான் கேட்ட அல்லாஹ் செய்து விட்ட அந்த விஷயத்தின் மீது நாங்கள் அமல் செய்வதா அல்லது இன்னும் முடிவு செய்யவே இல்லை இனிமேல் தான் தீர்ப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தின் மீது அமல் செய்வதா அப்படின்னு கேட்டேன் நான் கேட்டேன் சல்லாஹலம் சொன்னார்கள் அலா ஷே என் நான் முதல்ல சொன்ன கருத்து தான் அல்லாஹால முடிவு செய்து முடித்து விட்டானே அதன் மீது தான் அமல் செய்யும் மரே எழுதுகோல் எழுதி முடித்து விட்டதே அதன் மீது தான் செய்ய வேண்டும் ஆனால் வலாக்கின் எனினும் குல்லுன் முயஸ்ஸரும் ஒவ்வொருவரும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றாரோ அது அவருக்கு லேசாக்கப்படக்கூடியதாக இருக்கும் நான் சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்டால் சொர்க்கத்தினுடைய அமல்கள் செய்வது எனக்கு லேசாக இருக்கும் நரகத்திற்காக என்று படைக்கப்பட்டிருந்தால் நரகத்தினுடைய அமல்கள் செய்வது எனக்கு லேசாக பாருங்க ஒருத்தருக்கு பொய் சொல்கிறதுனா தலை வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது ஒருத்தருக்கு பொய் சொல்கிறதுனா ஜிலேபி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பொய் சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவார் இவர் பொய் சொன்னால் என் தலை வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவார் பொய் சொல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவார் சில பேரை பார்க்குறோம் மது அருந்தாமல் என்னால் இருக்கவே முடியாது குடிக்காமல் இருக்கவே முடியாதுங்க குடிச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவார் இவர் குடிக்கல நான் குடிக்காமல் இருந்தால் தான் குடித்தா என்னுடைய வாழ்க்கையே நிம்மதி போயிடும் குடித்தா எனக்கு அருவறுப்பாக இருக்கும் குடித்தா எனக்கு வாழ்க்கையை அப்படின்னு இவர் சொல்லுவார் அவர் திருடுனால்தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் இவர் திருநாள்னால் நல்லா இருக்க சொல்வார் எப்படி பல மனிதர்களே எப்பா இருக்கணும் ஒவ்வொருவரும் எதற்காக இப்படி படைக்கப்பட்டிருக்கின்றாரோ அது அவருக்கு லேசாக தான் தெரியும் தொழுகலாம் லேசாக இருக்கணும் யாருக்கு யாருக்கு தொழுகையில் ஆர்வம் இருக்கின்றதோ அவர்களுக்கு தொழுகை லேசாக இருக்கும் தொழுகையில் ஆர்வம் இல்லாதவர்களோ தொழுகை பாரமாக தெரியும் நோன்பை வைக்கிறது லேசாக இருக்கும் யாருக்கு நோன்பு யாருக்கு வந்து இன்பமாக இருக்கின்றதோ அல்லாவுடைய பயம் இருக்கின்றதோ அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றதோ அவர்களுக்கு லேசாக இருக்கும் அது இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு சிரமமாக தெரியும் அதே சொல்ல சொல்ல ஒரே வாசகத்தை குல்லுள் முயசரு லிமாஹூ லிஹு ஒவ்வொருவரும் எதற்காக வேண்டி அதன் ப அதன் அதன் அளவில் அவர் அதற்கு லேசாக்கப்பட்டார் அந்த லேசாக்கப்படக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹல்லா குறிப்பிடுகிறது அதனால் இங்கே அல்லாஹாலா மனிதர்களே ரெண்டு சாராரை குறிப்பிடுகின்றான் ஷகை சவித் நல்லவர் கெட்டவர் ஸ்ரீதேவி மூதேவி என்று ரெண்டு சாராரை கல்லாகத்தாலா சொல்லுகின்றார் அப்போ ரெண்டு சாரார்த்தவர் வேற யாரும் இல்லையா அதான் நரகத்திற்கு போகக்கூடியவர் சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர் ரெண்டு இன்னொரு இடத்துல சூரத்தில் ஆராஃப் அல்லாத்தாலா சொன்னானே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் சொர்க்கத்துக்கும் போக மாட்டாங்க நரகத்துக்கும் போக மாட்டாங்க நடுவில் இருப்பாங்க ஆராஃப் என்ற இடத்துல இருப்பாங்க ஆனால் கடைசியில் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே இருந்துருவாங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல கடைசியாக சொர்க்கத்துக்கு போயிடுவார் அப்போ அவங்க சொர்க்கவாசின்னு அர்த்தம் அதே மாதிரி இன்னும் சில பேர் இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க பைத்தியக்காரர்கள் இருக்கிறாங்க இவங்க நரகத்துக்கு போவாங்களா சொர்க்கத்துக்கு போவாங்க இது தகுந்தீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன அதனால் முன்னாலே நிறைய சொல்லியிருக்கிறோம் குழந்தைகளுடைய விஷயத்திலும் நாம் முடிவாக தீர்ப்பு செய்ய முடியாது முஸ்லீமான மனிதர்களுடைய குழந்தைகள் சொர்க்கம் போகும் காப்பீரான மனிதர்களுடைய குழந்தைகளாக நரகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் மாற்றியும் ஏற்படலாம் அல்லாத்தாலாவுடைய சில சொல்லுகின்றார்கள் குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹாலா இப்படி தீர்ப்பு செய்வான் என்பதாக ஒரு ஹதிசில சொல்லப்பட்டு இருக்கின்றது அதாவது குழந்தையாயிருக்கக்கூடிய நேரத்தில் இறந்து போச்சு அதாவது பாலியல்வதற்கு முன்னால் இறந்து போச்சு பருவம் அடைவதற்கு அந்த குழந்தை இறந்து போச்சு பருவம் அடைந்த பின்னால்தான் கணக்கு வழக்குகள் எல்லாம் அதற்கு எழுதப்படும் இல்லையா சரி பருவம் அடைவதற்கு முன்னால் போன அந்த குழந்தை பருவமடைந்தால் அதற்கு பின்னால் வாழ்ந்திருந்தால் அது என்னென்ன அமல்களை செய்யும் சொர்க்கத்திற்குரிய அமலை செய்யுமா அல்லது நரகத்திற்குரிய அமலை செய்யுமா என்று அல்லாஹுக்கு தெரியும் அது ஷகியாக இருக்குமா சகிதாக இருக்குமா என்று அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் அறிந்திருக்கக்கூடிய அந்த வகையில அல்லாஹ் தாலா அந்த குழந்தையை பற்றி தீர்ப்பு செய்வான் நீங்க போட்டு மண்டை உடச்சுட்டு வேண்டிய அவசியமே இல்லை என்று அல்ல ரசுல்லாய் சவலாஸ்லாம் குறிப்பிடுகின்றார் அதை பத்திலாம் நம்பி கேட்டா பத்து ஆச்சு கேட்டா ஒரு ஆலிமிடத்துல பத்து கேட்டா எப்படி சொல்லுவாங்க ரசூல்லாய் சொலஹ் இந்த அதிசயப்படி சொல்லியிருக்காரு அதோடு முடிச்சுக்க வேண்டியதானு தவிர அதை பற்றி ஏன் அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சிச்சு ஏன் நரகத்துக்கு போகணும் அப்படின்லாம் கேட்க வேண்டியதில்லை கதீஜா ரவி அல்லா தாலா அன்ஹா சலலாசிரத்த கேட்டாங்க யாரும் சூழல அதாவது ஒரு குழந்தை இறந்து போச்சு அந்த ரெண்டு ஆண் குழந்தைகள் இறந்து போச்சு கதீஜாவுடைய ரெண்டு ஆண் குழந்தைகள் இறந்து போச்சு குழந்தையாக இருக்கக்கூடிய பால் குடிக்கக்கூடிய தருணத்திலே இறந்துருச்சு இறந்துவிட்டு அந்த குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டாங்க சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்கிற சுல்லாய் சார் அவங்களுக்கு இதுக்கு முன்னால ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்னால ரெண்டு நிக்காக நடந்திருக்குது கதிஜா நாயக்கி அவங்களுக்குள்ள ரெண்டு குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தைகள் எங்கே இருக்கின்றன என்பதாக கேட்டார்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க கதிஜா தலாண்ணா அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு முகவாட்டம் ஏற்பட்டது கவலை ஏற்பட்டது ஆனால் ரசூல்லாய் சல்லாசலா அதோட முடிச்சுக்கிட்டாங்கிறதுக்கு பிறகு பேசவே இல்லை சொல்லலை ஆனால் சொன்னாங்க நீ சொர்க்கவாசிகளுக்கு பெண்களுக்கு தலைவி என்பதாக சொன்னார்கள் அவங்களுடைய அந்த கவலையை மாற்றுவதற்காகவே அதை சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்ற ஷகி என்பவர் யார் சகித் என்பவர் யார் என்பவருக்கு சில அடையாளங்களே வளமாக்கல் குறிப்பிடுகின்றார்கள் ஹதீஷனுடைய அடிப்படையில் பற்றியுள்ள விளக்கங்களை அடுத்த வாரம் பார்ப்போம் இதை கேட்டவற்றிலிருந்து விளங்கி அமல் செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லாத்தாலாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக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 اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاما الذين شقوا ففي النار لهم فيها زفير وشهيق خالدين فيها ما دامت السماوات والارض الا ما شاء ربك إن ربك فعال لما يريد وأما الذين سعدوا ففي الجنة خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك عطاء غير مجذوذ فلا تك في مرية مما يعبد هؤلاء ما يعبدون إلا كما يعبد آباؤهم من قبله وَإِنَّا لَمُوفْ نَصِيبَهُمْ غَيْرَ وَلَقَدْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ لِهَ فِيهِ كَلِمَةٌ سَبَقَتْ مِنْ رَبِّكَ لَقُضِيَ بَيْنَهُمْ فَإِنَّهُمْ لَفِي شَكٍّ مِّنْهُ <مُرِيبًا> صدق الله பெரியவர்களை அல்லாஹுடைய பேரொருளால் அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் எஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய நூற்றி ஐந்து ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன முன்னால் சொல்லப்பட்ட ஆயத்துகளின் கடைசியில காஃபிர்களுக்கு மக்காவாசிகளுக்கு பலவிதமான எச்சரிக்கைகளை செய்து கொண்டு வந்த அல்லா தால கடைசியாக ஒரு நாள் வரும் அந்த நாள் மக்களெல்லாம் ஒன்று சேர்க்கப்படக்கூடிய நாள் வதாலிக்க யோமும் மஷூத் எல்லா மக்களும் அங்கே ஒன்று ஒன்று கூட்டப்பட்டு நிறுத்தப்படுவார்கள் யோம ஏத்திலா த கல்ல முப்சுன் இல்லா பீத்னி அந்த நாள் வரும் வரும்பொழுது அல்லாஹுடைய உத்தரவில்லாமல் எந்த மனிதரும் பேச முடியாது ஃபமின்ஹும் ஷக்கியும் வாயித் அங்கே ஒன்று கூடிய மக்களிலே இரண்டு சாரார்கள் இரண்டு பிரிவினர்கள் இருப்பார்கள் ஒரு கூட்டத்தினர் ஷக்கி என்பதாக சொல்லப்படும் இன்னொருவருக்கு இன்னொரு கூட்டத்தினருக்கு சாயித் என்பதாக சொல்லப்படும் இரண்டே கூட்டத்தினர்தான் உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து ரெண்டே பகுதி தான் நல்ல மனிதர்கள் ஷஃ தீய மனிதர்கள் நரகத்திற்குரியவர்கள் சாயித் நல்ல மனிதர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று இரண்டே மக்கள்தான் மூன்றாவது ஒரு சாரார் இடையிலே ஏற்படுத்தப்பட்டாலும் அவர்களும் கடைசியிலே இந்த இரண்டு இடங்களில் ஏதேனும் ஒன்றுக்கு செல்லுவார்கள் அசாபுல் ஆராஃப் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும் சூரத்துல் ஆராஃபிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்கள் நன்மையும் தீமையும் சமமாக உள்ளவர்கள் சொர்க்கத்திற்கும் அனுப்பப்பட நரகத்திற்கும் அனுப்பப்பட ஆனால் கடைசியாக அல்லாஹலா தன்னுடைய அருளின் காரணமாக அவர்களையும் சொர்க்கம் அனுப்புவான் என்பது ரசூல்லாய் சல்லாஹ் அடைவசல்லம் அவருடைய சொல்லாகும் இரண்டு சார்கள் உலகத்திலும் அதே மாதிரி ரெண்டே ரெண்டு மக்கள் தான் ரெண்டு விதமான மக்கள் தான் நல்லவர்கள் கெட்டவர்கள் மூமின்கள் காபிர்கள் இங்கே அவ்வளோ மக்கள் ஷகி என்பவருக்கும் சயீத் என்பவருக்கும் சில அடையாளங்களை சொல்லுகின்றார்கள் நம்மிடத்தில் அந்த அடையாளங்கள் இருக்கின்றனவா என்று அந்த சொல்லை வைத்து நாம் நம்மை சீர்திருத்தி பார்த்து கொள்ள வேண்டும் அலா மத்து ஷகாவா தீய பண்புகள் கெட்ட பண்புகளுக்கு அடையாளம் என்னவென்றால் நற்பா துர்பாக்கியவானுக்கு அடையாளம் என்னவென்றால் அல் யாராவது அனில் ஹக்தி வளமுகோ புறக்கணிப்பது அசத்தியத்தை தேடிச் செல்லுவது வல் இஸ்ராரோ அனல் மகாசி மின் வயிறின் நதமின் ஆலயா செய்வதிலே பிடிவாதமாக இருப்பது தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருப்பது அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது கவலைப்படாமல் வருத்தப்படாமல் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருப்பது ஹேர் ஸோல்துன்யா உலகத்தின் மீது பேராசை கொண்டிருப்பது ஹலாலிகா ஹராமிகா அது ஹலாலாக இருந்தாலும் சரி ஹராமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பொருள் கிடைக்க வேண்டும் வசதியாக இருக்க வேண்டும் அது ஹலால் ஹராம் என்பதெல்லாம் பார்க்கப்பட மாட்டாது அந்த மனிதர்கள் பார்க்க மாட்டார்கள் வத்திபா உல் ஹவா மனோ ஈச்சையை பின்பற்றுவது வகலீதுல் பிதா பிதாத்தான மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை உண்டாக்குவது அதை பின்பற்றி செல்லுவது ஐந்து அடையாளங்கள் இங்கே சொல்லுகின்றார்கள் இது உள்ளவர்கள் தீயவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்பதாக விளங்கிக் கொள்ளலாம் நம்மிடத்தில் இந்த ஐந்து அடையாளங்களில் எதுவுமே இருக்கக்கூடாது என்பதையும் நாம் முடிவு செய்ய வேண்டும் அதேபோன்று அலா முத் சாதா நர்பாக்கியவான் என்பவருக்குரிய அடையாளம் என்னவென்றால் அலி குபாலோ அலல்லாஹிவ தொலைவு அல்லாவின் பக்கம் முன்னோக்கி செல்லுவது அல்லாவின் பக்கம் முன்னோக்கி செல்வதென்றால் அல்லாஹுடைய தீனிலே முன்னோக்கி செல்லுவது அல்லாஹுவை வழிபடுவதிலே முன்னோக்கிச் செல்லுவது அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதிலே முன்னோக்கி செல்லுவது அதற்காக வேண்டி முயற்சி முயற்சிப்பது தலமுக அதை தேடித் தெரிவது அதற்காக வேண்டி முயற்சிப்பது வல் இஸ்திஃபார் மினல் மகாசிவ தௌபா பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை மனிதர்களுக்கு ஏற்படலாம் தௌபா செய்ய வேண்டும் இஸ்திஃபார் செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்திலே முன்னோக்கி செல்லக்கூடிய தௌபா செய்யக்கூடிய சூழ் தௌபா என்று சொன்னால் மீழுதல் அல்லாஹின் பக்கம் மீண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் வல் கனகத்து மில்லிய சீரி மினத் துன்யா உலக வாழ்க்கையிலே குறைந்த பொருளை கொண்டு போதுமென்ற மனம் கொள்ள வேண்டும் இதுவும் சாதத்துடைய அடையாளம் நற்பாக்கியவன்களுடைய அடையாளம் இப்போ தலமுல் ஹலாலி மின்ஹா இந்த துனியாவிலே ஹலாலான பொருளை தேட வேண்டும் பொதுவாக அடிக்கடி சொல்லப்பட்ட விஷயம் ஒரு மனிதருக்கு ஹலாலான பொருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிக குறைவாகத்தான் கிடைக்கும் நிறைய சம்பாதித்து விட ஹலால் ஹராம் பார்க்கலன்னா தான் நிறைய கிடைக்கும் அவர்லாம் அப்படி சம்பாதிக்கிறாரு நிறைய சம்பாதிக்கிறாரு அப்போ அவர்லாம் ஹராமாக செய்கிறார் அப்படின்னு யார் சம்பாதிக்கின்றாரோ அவரை பற்றி நாம் அக்கறை கொள்ள வேண்டிய அவசியமில்லை நிறைய பொருள் வைத்தவரை வைத்திருப்பவரை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை சட்டம் எப்படி பொதுவான நியதி எப்படி ஹலால் மட்டும் வேண்டும் ஹராம் இருக்கக்கூடாது என்று சிந்தித்தால் என்று செயல்பட்டால் மிக குறைவாகத்தான் பொருள் சேர்க்க முடியும் காரணம் என்னவென்று சொன்னால் இது கூடுமா இது கூடாதா என்று ஒவ்வொன்றையும் சிந்தித்து சிந்தித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவர் வியாபாரம் செய்கின்றார் இது கூடுமா கூடாதா என்று ஆலிம்களிடத்திலே கேட்பார் இது இந்த வியாபாரம் ஹலாலா ஹராமா என்று கேட்பார் ஹலால் என்று சொன்னால் செய்வார் ஹராம் என்று சொன்னால் விட்டு விடுவார் உடனடியாக அது எவ்வளவு லாபம் தரக்கூடியதாக இருந்தாலும் சரி சரி ஹராம் மட்டுமல்ல ரசூல்லாய் செல்லல்லா இதையும் சொல்லுகின்றார்கள் ஹலாலா ஹராமான்னு தெரியல சந்தேகத்திற்குரியது இது ஹலாலில் சேர்க்கிறதா அல்லது ஹராமில் சேர்க்கிறதான்னு தெரியலை அதையும் விட்டுறணும் சந்தேகத்திற்குரியதும் விட்டுணும் முன்னாள் ஹதீஸ்கள் ரசூல்லி சலாஹ்லாம் தெளிவாக அந்த ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார் வஜித்தினா வத்திமா சுன்னா வஜித்தினா பிதா சுண்ணத்தான காரியங்களை பின்பற்றுவது மிதத்தான காரியங்களை வெட்டும் விலகி இருப்பது ஹவா மனோ இச்சைக்கு மாற்றமாக நடப்பது மனம் சொன்னதையெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் சகஜத்துடைய அடையாளம் நற்பாக்கிய பான்களுடைய அடையாளம் சரி ஷகி சாயித் என்று ரெண்டு பேர் கொடுக்கின்றான் அல்லாஹத்தலா அந்த ரெண்டு பேருக்குள்ள விஷயத்தை அல்லாஹத்தலா சொல்லுகின்றான்